الحمد لله الحمد لله العليم الخبير نفض النظام العالمي بلا معين ونصير وسبحان الذي حكمته بالغه وعلمه غزيد ونعمه واصله الى كل صغير وكبير والصلاه والسلام على محمد السيد الاولين والاخرين وعلى اله الطيبين الطاهرين وصحابته الهدات من الذين ما بعد فيقول الله جل وعلا وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسارعوا الى مغفرة من ربكم وجنته ارضها السماوات والعرض اعدت للمتقين وقال الله ايضا الطَّعَامَ على حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وأثيرا. إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ جزاء وَلَا شُكُورًا படைத்து அதனை கண கச்சிதமாக பரிபாலிக்கின்றன் பிரபுலாலுக்கே புகழனைக்கு முடிந்தார்கள் மேலான வரைக்கும் எடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு பாரிகான ஆண்கள் மீதும் என்றது உண்டாகுவதாக புனிதமான நாளில் புனிதமான இடத்தில் யாத்திரிக்காப்படை எண்ணத்தோடு உட்கார்ந்திருக்கும் மனதர்ம இஸ்லாமிய நெஞ்சங்களே பிரபுல் ஆலமியின் அவ்வாஹுவை பயந்து கொள்ளுமாறும் தஹுவாவோடு வாழுமாறு அவன் ஏறியவைகளை எடுத்து வாழ்வதோடு அவன் தடுத்தவைகளை தானும் தவிர்ந்து அதிலிருந்து பிறரையும் தடுத்து எனக்கும் உங்களுக்குமாக வஃத் என்ற பெயரிலே நல்லு பன்னியாசம் செய்து கொள்ள விரும்புகிறேன் எதிர்ப்பு நாங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள் நாங்கள் எல்லோரும் சீரோதிகள் பிரபுல் ஆலமியின் அவ்வாஹுவிடத்திலே செஞ்சிக் கொண்டிருந்தோம் இறைஞ்சிக் கொண்டிருந்தோம் நான் ரமானை அடைய வேண்டும் அதமபானிலே நான் நோன்பு நோக்க வேண்டும் அது ரமலானிலே நான் தராமீறி சொல்ல அந்த ரமலானிலே நான் உன்னை சந்தோஷப்படுத்தும் முகமாக அதிகமான அறிவாதங்களை செய்ய வேண்டும் பாவங்களில் இருந்து ஒதுங்க வேண்டும் ரப்படத்திலே கேட்டுக்கொண்டிருந்தோம் அந்த ரமலானை நான் ஆரோக்கியமானவனாக அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் கண்ணியமானவர்களே அலகம் கும்பல் சந்திரில்லா அந்த ரமலானை நாங்கள் அடைந்தோம் ஏறத்தாழ சுமார் பதினெட்டாவது நோன்பிலே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே ரமலானை அடைந்தது மட்டுமல்ல அந்த ரமலானை ஐவாதத்தின் மூலமாக அலங்கரிக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் இருக்கிறோம் அது சந்தூர் இல்லா கும்பல் என்ன கவலை இந்த ரமலான் வந்தும் கூட ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ரமதான் அல்லாத காலமும் ரமதானுடைய காலமும் சமனாகத்தான் இருக்கிறது ரமதான் அல்லாத காலத்தில் எந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அதே பாவத்தை அந்த ஐபாதத்துகளை ரமதானிடம் கைவிட்டு விட்டு அவர்கள் வேற வீரான விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அபாக்கியவான்கள் அல்லாஹால அப்படியாப்பட்ட அபாக்கிய தன்மைகளிலிருந்தும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க கண்ணியமானவர்களே எனவேதான் பதினெட்டு நோன்புகள் ரமலானிலே கடந்திருந்தாலும் நாங்கள் பனிரெண்டு நோன்புகளிலே அல்லாஹ் செய்ய வேண்டும் நல்ல நீயத்தை வைப்போம் இருக்கின்ற பனிரெண்டு ரமலானிலையும் பனிரெண்டு ரமலான பனிரெண்டு நாட்களையும் நல்ல முறையிலே நான் கழிக்க வேண்டும் விவாதம் செய்து கழிக்க வேண்டும் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் நான் கழிக்க வேண்டும் இதை ரமதான் நான் இந்த ரமதானை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் நாளேத்திலே நாளையிலே இந்த ரமதான் எனக்காக அல்லாஹிடத்தில் மன்றாட வேண்டும் ரப்பே இந்த மனிதனையாக விசாரிக்கப் போகிறாய் என்னை கண்ணியப்படுத்தினான் நூல்கு அல்லாஹிடத்திலே சிபாரிசு செய்ய வேண்டும் என்னை தந்தைப்படுத்தினான் என்னை உலாதீனம் செய்யவில்லை உன்னுடைய பொருத்தத்துக்காக என்னை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி நான் நாளை ஹயாமத்திலே நாளையிலே அல்லாஹு விடத்திலே எனக்காக சிபார்த்து செய்ய வேண்டும் அவ்வாறு இந்த நோன்பை நான் பயன்படுத்த வேண்டும் இந்த ரமதான் நாளைய ஹயாமத்திலே அல்லாஹு எனக்காக மன்றாட வேண்டும் அவ்வாறு இந்த ரமதானை நான் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் விதிசைவானாக கண்ணியமான என நிறைமை இஸ்லாமிய நெஞ்சங்களே இந்த ரமதானிலே ஏறத்தாழ நாங்கள் பதினெட்டு நோன்புகளை கழித்திருக்கிறோம் இந்த ரமதானுக்கு நிறைய பேருகளையும் மாதம் என்பதில் மாதம் ஒற்றுமையின் மாதம் மாதம் என்பதை மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு எடுக்கிற மாதம் ரமலானுடைய மாதம் ஏழை எளியவருக்கு உதவி செய்கின்ற மாதம் ரமலானுடைய மாதம் அல் குறானுடைய மாதம் என்பதாக கொலைமாக்கள் இதற்கு ஏன் பேர் சூட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹதீஷர முன்னால் வைத்து கொரான முன்னால் வைத்து இதற்கு ஏன் பேர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விசேஷமாக இந்த விடயங்களிலே நாங்கள் ஏழை காலங்களில் கவனம் செலுத்தியிருக்க மாட்டோம் எனவேதான் அந்த விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த நான் பொறுமையற்றவனாக இருந்திருப்பேன் எடுத்ததுக்கெல்லாம் சண்டை மனைவியோடு எடுத்ததுக்கெல்லாம் சண்டை நண்பர்களோடு எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிஸ்னஸ் பார்ட்னரோடு எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பக்கத்து வீட்டாரோடு எடுத்ததுக்கெல்லாம் சண்டை என்னுடைய முதலாளியோடு இதெல்லாம் நடந்தது ஆனால் ரமணாவில் நடக்கக்கூடாது சின்ன பிரச்சனையா விட்டுடுவோம் பொறுமையாக இருப்போம் அமைதியாக இருப்போம் எதிர்த்தது நான் ஏனைய காலத்தில் இவ்வாறுதான் மூக்கும் நிறைய கோபத்தோடு நான் வாழ்வேன் ரமதானிலும் நான் அவ்வாறு வாழ்ந்தால் இந்த ரமதான் வந்து என்ன மாற்றத்தின் உருவாக்கியிருக்கிறது அவ்வளோ ரமதான் அல்ல வாய்வே ரப்புடைய அருளை சுமந்து வந்த ரமதான் அல்ல இந்த ரமதானிலும் நான் அவ்வாறுதான் பொறுமையற்றவனாக வாழ்ந்தால் நான் நான் எவ்வாறு நல்லவன் என்று சொல்வது இந்த ரமதான் எவ்வாறு இந்த இடத்திலே மாற்றத்தை என்று சொல்வது சத்தியமாக கிடையாது குடும்பத்தர் மூத்த பொறுமையே பொறுமையாக இருப்பது என்பது மிக கஷ்டமானது குடும்ப சில தாய் மூத்தாங்க பொறுமையை இழந்துடுவோம் நாங்கள் பாப்பா மூத்தாய்த்தாங்க பொறுமையை இழந்திடுவோம் சாச்சா மூத்தாய்த்தாங்க பொறுமையை இழந்திடுவோம் சாதாரணமாக நோயோடு இருந்து மௌத்தாங்கினாலே நாங்கள் இவ்வாறு மாறிடுவோம் கண்களால் கண்ணீர் வடிவம் வெளியமானவர்களே அன்பான சாச்சா இஸ்லாத்திரிய பாதுகாவலாக இருந்த ஹம்சா ரபியல்ல அன்பு அவர்கள் மௌத்தாயினதல்ல பிரச்சனை அவருடைய ஜனாதாவை பார்க்க முடியாத கொடூரம் மூக்கு வெட்டப்பட்டிருக்கிறது கண் தோண்டப்பட்டிருக்கிறது காது வெட்டப்பட்டிருக்கிறது கை விரல்கள் கைகள் வெட்டப்பட்டிருக்கின்றன நாக்கு வெட்டப்பட்டிருக்கிறது நெஞ்சி பிளந்து ஈரர்கள் வெளியில் எடுத்து தப்பி துப்பட்டு இப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான நிலையில் ஒரு ஜனாதாவை பார்த்தால் எவ்வளவு போகும் பொங்கி வருமா இல்லையா போகும் ஈருலக தலைவர் செல்லம் செல்லும் சத்தியம் செய்கிறான் சாச்சாவே அந்த அம்மாவின் மீது சத்தியமாக உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தி அணியாக செய்த அந்த காதில்களின் எழுபது பேரை உங்களுக்கு பகரமாக நான் பலிக்கு பழி வாங்குவேன் எழுவெழுப்பேன் சகோதரர்களே ரசூருந்தாவுடைய கோபம் நியாயமானது ஏய் சும்மா குளத்தை நீதி பேசியிருந்தாலும் பரவாயில்லை அவ்வளவு அலியானம் செய்யப்பட்டிருந்தது அந்த ஜனாதாரம் கொடுமைகளை கற்புரலாக பேசுகிறார்கள் சகோதரிகளே இருந்தாலும் அல்லாஹ் அதை ஜிப்ராயின் மூலமா நபிய நாயகமே நீங்க கோபட தகுதியான ஆள் தான் கோபட தகுதி இருக்கிறவங்களுக்கு ஏன் அப்படியாப்பட்ட நிலைமையில தான் நீங்கள் இருக்கிறீங்க இருந்தாலும் நீங்க உனது சாத்தாவுக்கு பகரமாக பழிக்கு பழி வாங்க துடிக்கிறதிலேயே என்ன என்றாஸ்லிமா உங்களோட தாச்சால உயிர் ஒன்னுதான் எழுபது பேரை பலிக்கு பழி வாங்குறதுங்கிறது பொருத்தமான் எனவே யார் நீங்கள் பழிக்கு பழி இருந்தாலும் ஒரு உயிருக்கு பகரமாக அங்கேயும் ஒரு உயிரை தான் எடுப்படும் நாயகமே நல்ல ஒரு புத்தி சொல்லி தருவாங்க பொறுமையாக இருந்து பாருங்க மனைவி ரமகான் என்ற ஒரு காரணத்தினால் பொறுமையாக இருந்து பாருங்க யாரோ நமக்கு அடிச்சார்கள் நான் நோன்பாள் சொல்லி பொறுமையாக இருந்தேன் பொறுமையாளர்களுக்கு பாரிய வெற்றிருக்கிறது என்பதாக போரான் சொல்கிறேன் பொறுமை மற்றவர்களை மன்னிப்போம் எடுப்போம் இன்றைய நாளில நான் இன்னொரு விடயத்தை நினைக்கிறேன் பெயர் தான் சகோதரர்களே ஏழைகளின் கண்ணீர் கிடைக்கிற மாதம் தான் மாதம் இஸ்லாம் ஏழைகளுடைய கண்ணீர் கிடைக்க ஏராளமான முறையில் எங்களை தூண்டி இருக்கிற இன்றைக்கு உலக நாட்டுல உலகத்துல ஒரு பிரச்சனை இருக்குது என்ன என்றா வறுமை ஒழிப்பு திட்டம் ஆல எத்தனை ஆண்டு சுமார் இருபது முப்பது வருடத்துக்கு முன்னால பாரிய திட்டங்களை தீட்டினாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வறுமையை எவ்வாறு ஒழிப்பதே எவ்வாறு ஒழிப்பது என்ன செய்யலாம் அதற்கு வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய மக்களுடைய கஷ்டத்தை எவ்வாறு தீர்ப்பதே சகோதரே இஸ்லாம் நாலா புறமும் இதனை யோசித்திருக்கிறது யோசிப்போம் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறீர்களா நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏழைகளை மறந்துவிட வேண்டாம் என்ற ஏற்பாட்டை இஸ்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒருவர் திருமணம் செஞ்சிருக்கிறாரு அவருக்கு சரியான சந்தோஷம் புது மனைவி மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறாரா இஸ்லாமோட முதுக தட்டி சொல்வது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்களா இப்ப நீங்க சந்தோஷமாக இருந்தால் இன்னும் ஒரு நீங்க என்ன தெரியுமா நல்லுங்கள் சந்தோஷமா இருக்கட்டும் ஏழைகளும் சந்தோஷப்பட வேண்டும் நோன்பு பிறந்தாள் தினத்தில சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறீர்களா நீங்க தொழுகைக்கு போறதற்கு முன்னால புத்தாடைகளை அழிவதற்கு முன்னால நீங்க பதக்கத்தில் பித்தர் என்ற பெயர்ல ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அஞ்சிட்டு உதவி செஞ்சால் பரவாயில்ல தொலகைக்கு முன்னால அதையும் தாண்டி அஜிப்பாசனத்தை கொண்டாடவிருக்கிறீர்களா மற்றொரு சந்தோஷத்தை நீங்கள் எதிர்நோக்குகிறீர்களா அப்படியா என்ற பெயர்ல ஏழைகளை கண்ணீர் இதெல்லாம் போக நீங்கள் உள்ளவர்களா செல்வந்தர்களா இஸ்லாம் என்ற பாடிய பாட திட்டத்தை நிறுத்திக் கொள்ளாதீங்க எப்பயும் பரம்போடு நிறுத்திக் கொள்ளாதீங்க சுன்னத்தையும் தொழுது போங்கோ அல்லாவுடைய கடமை பறந்து தப்பிக்குவோம் அந்தனுமா சுன்னத்தையும் தொழணும் அல்லா ஜக்காத்தை ஏற்படுத்தியதை போலாம் எங்களுக்கு சதக்காக வைத்திருக்கிறான் கண்ணியமானவர்கள் இஸ்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்யுமாறு அடையாளமாக என்ன தெரியுமா உணவளிக்கவில்லையா அவர் வேறு அங்கிருந்து அதில் தெளிவாக சொல்லி என்ன காரணத்தால நீங்க வந்தீங்கன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது காரணம் முதல்ல சொல்ல வேண்டுமென ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காதனால நாங்கள் ரொம்ப சாப்பிட்டோம் ஏழைகளுடைய பத்தியை உணராதனாலே நாங்கள் சொல்வார்கள் எளியமானவர்களே அதனாலே ஏழைகளுடைய பத்தியை போக்க வேண்டும் உணவளிக்க வேண்டும் பராஜி சல்லரி என்று ஒரு பார்சல் சாப்பாடுதான் போதுமான அப்படி கொடுக்க ஏழா நானும் பட்டணியாக மாத்தியே இல்லை வயசும் பட்டணியாக மாறுகிறோம் என்ன வலி இருக்கிறது என்ன வலி தெரியுமா கொடுக்க தகுதியானவங்க இருப்பாங்க அவங்கள்ட போய் தாவ செய்யணும் என்னால் கொடுக்க முடியலை சொல்லுறேன் சொல்லுறேன் இவர் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க மத்தவரத்தில் போய் தாவல் செய்யாத ஒரு மனுஷர் அவர் நீங்க அப்படி சொல்லாமல் அவர் நல்லவாறு என்று குரான் சொல்லிடு எப்படி சகோதரர் எங்களை இஸ்லாம் ஏழைகளை கவனிக்குமாறு சொல்லுங்க குரான் சாப்பாடு கொடுக்க சொல்லுது குரான் வயிற்றுடைய பத்தியை போக்க சொல்கிறது குரான் கொடுங்க கொடுக்க கஷ்டமும் இரண்டும் நரகவாடியுடைய அடையாளம் குரான் சொல்லுது சொல்லாட்டையும் குற்றவாளி நரகவாதி என்று குரான் எனக்கு இப்பதான் இல்லையே நான் என்ன செய்யறேன் யாரும் தப்பேலாது நானே சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லேயலா நீங்க நாலு பேர்த்த சொன்னீங்க தப்புமா சத்தியமா இயலாது அதனாலே தான் உணவளி யார்த்தை ஒரு வார்த்தை கூட பேசிருக்க மாட்டார்கள் நரகவாதி என்று போறான்னு சொல்லு இறைய கண்ணியமானவர்களே நாங்கள் குடிமானதை செய்ய வேண்டும் இன்னும் சில விஷயத்தை சொல்லிட்டு சொன்னாங்களுக்கு உணவு கொடுங்க ஒற்றுமையாக வாழுங்க அடையாளமா கண்ணியமானவர்களே எனவேதான் நானும் நீங்களும் இருக்கிற மாதம் ஏழை உங்களுடைய கண்ணீர் பிழைக்கிற மாதம் இதே நாங்கள் கண்ணீர் பிழைக்க தவறினோம் டா அல்ல எ சந்தோஷத்தை கண்ணீராக மாற்றலாம் ஒரு விடயத்தை நாங்கள் யோசிப்போம் அல்ல எங்களை யாரத்தையும் கை வைக்கல நான் சொல்றதை நான் கண்டு இப்படி வரைக்கும் நாங்கள் எங்க முடித்தீர்கள் என்ன அர்த்தம் இருபது ஆண்டு காலமாக ஒருவர் பிச்சை எடுத்தால் ஒருவர் வீட்டு வாசல்படி ஏறி கையேந்தினால் நாங்கள் களிமா சொல் என்ன அர்த்தம் இருக்கிறதே நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பாடு தரலையா எங்க பெரிய சந்தோஷமா வாழ வைக்கலையா நாங்க மற்றவருடைய கண்ணீர் துடைக்க தவறினோம் என்றா அதுதான் எங்கட சந்தோஷத்தை கண்ணீர் ஆரமாக்குவாங்க அல்லா பணக்காரன் சொன்ன பணக்காரன் இந்த பில்கே அம்பானி பிரதர் உலகத்தில் இருக்கக்கூடிய யார் தெரியும் அல்லாஹ் சொன்ன பணக்காரன் காரூர் நடக்கிறதுக்கு செல்வத்தில் இருந்து நீ மறுபே சம்பாதிக்கணும் யார்க்கு சொன்னது அல்லாது சகோதரே எனவேதான் அல்லாஹ் தந்திருக்கிறானா எனக்கு ரெண்டு வெறும் பசியோடு இருந்தால் நான் பகல் சாப்பாட்டுக்காக வேண்டி வைத்த சாப்பாட்டின் மூலமாக பாலியாக மாறுவேனா சொல்ற யதார்த்தவில்லை சமூகம் எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க சென்ற வார்த்தைத்த பின் வாங்கினாலும் ஆசை சகருக்கு சமைக்கணும் பணம் இல்லை இஸ்தாருக்கு சல்லி இல்லை இது பின்னாலே சந்தோஷமாக நோம்பு பிடிச்சிட்டு வருகின்ற பெண்ணார் இல்லை புத்தாடை அணிஞ்சி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க வசதி இல்ல என்ன செஞ்சா நோன்பு பத்துக்கு வாங்குறீங்க வாங்குறீங்க என்ன பிள்ளைகளுக்கு உடுப்பெடுக்க வட்டிக்கு வாங்குறோம் ஒவ்வொரு செல்வதில் கத்தி வைப்பான் யார் பதில் சொல்லறது அல்லாட்டே நான் கொடுங்க பெக்கத்தோட வீட்டிற்கு இருப்பாங்க ஒரு படித்தாண்டி மாசத்துக்கு முன்னால நடந்த பிள்ளைகள் அதுல ரெண்டு பிள்ளை ஸ்கூலுக்கு செவிலியாளர் புதுசுல ரெண்டு பக்கம் உதவி செஞ்சாங்க இப்ப காலம் கடந்துட்டு கணக்கெடுக்காத ஒரு பெண்ணால என்ன செய்ய முடியும் மறு செய்ய பயம் வாரவரை எப்படி இருப்பாரோ யாருக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அநியாய காரணமாக இருந்தா பெண்கள் மறு திருமணம் ரெடி ஆகிட்டு போன அந்த இடம்ல உள்ளவங்களுக்கு நியூஸ கொடுத்த இப்படி தவறான முறையில நடக்கிறாங்க அந்த பெண் கேத்த பாடில்லை சில மாதங்களுக்கு பின்னால சொல்லி சொல்லி ஏதாம பல முறைப்பாடுகளுக்கு பின்னால பெரிய பயானே இறக்கியா அந்த பெண்மணி கடைசியாக உட்கார்ந்து கிட்டு பேசவே இல்லை கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் இந்த பாவமான காரியத்தினால சுமார் மாதம் எம்பது நல்லா எனக்கு மாதம் வெறுமனையூபா ஏற்பாடு செய்ய பத்தாயிரம் ரூபாயை ஏற்பாடு செய்ய சத்தியமாக இந்த வீட்டு வாசலுக்கு வெளியில வர மாட்டேங்க மாத காலமாக சுமார் மூன்று நாலு மாதமாக பாவத்தில் தடுத்திருக்கலாம் யாரு பார்த்து அந்த பெண்மணி நாளைய முறைப்பாடு செய்தால் பதில் சொல்வதை அமீர் மோமின் உமர்ல ஹத்தா பிரதி இல்லாத ஒரு பிரயாணத்துல மரத்தீக்கூங்கி பதிவா இருக்கிறேன் அப்ப ஒரு பெண்மணி அங்கு மீங்கும் பார்த்து பார்த்து கொண்டு வாராங்க பெண்மணி கிராமத்திலும் வந்து பார்த்துட்டு பார்த்தா உமரது எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க தூக்கம் புகல தாண்டி கொண்டு இருக்கிறாங்க அந்த பெண்மணிக்கு தெரியாது இந்த தூங்கக்கூடியவர் தான் நாட்டுடைய ஜனாதிபதி அமீர் மோமின் உமர் தெரியாது அந்த பெண்மணி அந்த பெண்மணி சொன்னாங்க அதில் துமறை பார்த்து உங்களை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி இருக்கிறது நல்ல மனிதர் மாதிரி இருக்கிறீங்க என்ன இந்த நாட்டுடைய ஜனாதிபதி உமரத்தில் சந்திக்க வைங்க ஏன் சந்திக்க வைக்கணும் சொன்னாங்க நான் இந்த பகுதியிலிருந்து வார ஒரு ஏழை பெண்மணி எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க முகம்மது குடும் மஸ்லமா என்ற ஒருவரை இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அமீர் மோகின் உமர் அவர்கள் எங்களோட பகுதிக்கு இந்த காத்து அரவித்து கொடுக்கும்படி அனுப்பியிருந்தார்கள் அவர் வந்து அதனை கொடுத்தால் ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன் என்ன பிள்ளைகள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அதனால சகோதரரே இந்த நாட்டுடைய ஜனாதிபதியை ஒவ்வொரு இடத்துல என்னை நீங்க சந்திக்க வைங்க நான் ஏற்ற கஷ்டத்தை சொல்லி அவரிடத்துல நான் ஏதாவது எடுத்துக்கொள்வேன் அப்ப என கஷ்டமும் தீண்டு போயிடும் என்பதாக சொன்ன நேரத்துல அதற்கு அமீர் மோமின்னு ஒவ்வொரு ரீதியான கடுமையான ஆச்சரியமும் கவலை ஏற்பா என்று ஒருவர் அழைச்சி சொன்னாங்க முகம்மது மசிலமா குடிக்குவாங்க அவருக்கு நடந்தார் இப்போ போய் முகமது புல் மஸ்லமாவுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது வந்தாங்க முஹமது புல் அஸ்லாமா வந்ததோடே அஸ்லாம் அப்போ முகமது புல் மஸ்லமா கூட்டி வாங்கி அனுப்பின நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னாங்க உமர வீராடத்தில் சகோதரரே நீங்கள் முகமது புல் அஸ்லமா அலைச்சி வர சொல்லி ஒரு புண்ணியமும் எனக்கு கிடைக்காது நீங்கள் என்ன நாட்டிலே ஜனாதிபதி சந்திக்கிறீங்கன்னா அவர் திட்டத்தினதாக எடுத்துக்கொள்வீங்க அதற்குமர் சொன்னாங்க இல்லை அவர் வந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அங்கூர்லாவுக்கு நபித்துவத்தை கொடுத்து அவ்வா ஏழைகளுக்கு உதவி செய்யுமாறு கட்டளை போட்டிருந்தார் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார்கள் அந்த பொறுப்பை இதோ உமராகிய நிலத்தில தந்திருக்கிறான் அதனை சரிவர நிறைவேற்றுவீர்கள் என்பதற்காக பொறுப்பை நான் உங்களிடத்தில் தந்தேன் கைப்ப அந்த காயில் என்ன பதில் சொல்வீங்க ரொம்ப பாதிப்பாக சகோதரே இப்ப முகமது நாங்க பிரயாணத்துல இருக்கிறோம் இருப்போம் நீங்க அப்ப வாங்க உங்களுக்கு நாங்க நிறைய உதவி செய்யறோம் அந்த பெண்மணி ஹைபர் இடத்துல இருக்கிற இடத்துல வந்தாங்க அமீர் மோமீன் அவர்களிடத்தில் உதவி கேட்டாங்க அமீர் மோமீன் அவர்கள் மறுபடியும் இரண்டு ஒட்டகங்கள் உணவு பொருட்கள் சொன்னாங்க இந்த சில சா பாக்குறாங்க சந்தேசம் யார சொல்லா அமீர் மோமின் அவர்களே இது அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே ஒரு ஒட்டம் நிரம்ப சாமான் இப்ப நிரம்ப சாமான் அது போதற்கு மூன்று இதனை முழுமையாக கணக்கிட்டு இந்த முகம் குல் மஸ்லாமா அவங்களோட வீடு தேடி தருவார் கவலைப்படாம போங்க என்று சொன்னாங்க கண்ணியமானவர்களே எதனேதான் எங்க ஊர்ல நோன்பு பிடிக்க வட்டி இருக்கிறவங்க உடத்தில் நாங்க விசேஷமாக இருப்பது ஏரிகளே கண்ணீர் திணைக்கிற மாதிரி நாங்கள் ஏனிய உதவி செய்ய நீத்து வைக்க வேண்டும் அதற்கடுத்து அப்துல்ல உமர் ரஜி சுபஹான் அல்லாஹ் அவங்க யாராவது கேட்டு வந்தோம் ஒரு சந்தர்ப்பான அவர் எப்படியாப்பட்ட மனிதா நோயாளி அவருடைய உடம்புல காயங்களால இரத்தம் ஓடி கொண்டிருக்க ஓடி கொண்டிருக்கிறேன் வெளியமானவர்களே இது ஏழைகளை ஏழைகளே கண்ணீர் கிடைக்கிற முறை இது நாங்க செய்ய இந்த வேலை இஸ்லாம் இதற்காக வேண்டாம் என்ற உருவா ஒன்றை போல கடன் வாங்கி எல்லாம் ஒருத்தர் யார் சுழல்ல அறையதாவது கொடுக்குறேன் மஜ்ரி செய்து உட்கார்ந்து கொண்டு இருக்காங்க மறுபடியும் இன்னொருத்தர் வந்து கேட்டாங்க கொடுத்துட்டாங்கிற சுருல்லா மூன்றாவது இன்னும் ஒருவர் யார் சுழல்ல அறையதாவது கொடுக்குறேன் கொடுக்க ஒன்றும் இல்லை ரசூல்லா சொன்னாங்க எதாச்சார ஆறுத்துக்கு ஏதுமில்ல நீங்க யாரையாவது கடன் வாங்கிட்டு போங்க அவருடைய கடனை நான் கொடுக்கிறேன் இல்லாம ாலீங்க யாருக்கு கடன் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு அதான் உங்களை கஷ்டப்படுத்த அல்லா தால அவ்வாறு உங்களை கஷ்டப்படுத்தல ஏன் கடன் வாங்கி நீங்க கொடுக்கிறீங்களும் சிவந்துச்சிரு இப்ப رسول எதிர்பார்க்க இந்த வார்த்தை ரசுல்ல உள்ள சந்தோஷப்படுகிறேன் ஏராளம் அல்லாஹ் அடையாளமாக சொல்றது ஏழைகளிலே கண்ணீரை துடைக்கக்கூடிய அந்த வேலை கண்ணியமானவர்களை நான் இந்த கொடுக்க தகுதியாக இருந்து கொடுக்கலாம் நரவாதி என்பதாக சொல்லி அவர் நரவாதி சூடு போடுறதெல்லாம் எங்க வச்சு மட்டுமல்ல உலகத்தில் அப்புறம் இருக்கிறது தகவல் ஏழைகளுடைய வரி அல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் மறக்கக்கூடாது அது ஏழை வரி அல்ல அது போல ஒரு தனி அதனாலதான் நல்லா அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பால் குடிக்கிற பிள்ளை மரியும் பாவம் செஞ்சுதான் பரப்பி போட்டாங்க பாருங்கள் அந்த பெண்ண எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டாங்க வந்து கேக்குற நேரத்துல அவங்களுக்கு பேச முடியாது அவங்க நோன்பு பிடிச்சிருந்தாங்க நோன்பு முன்னே காலத்துல உள்ளவங்க நோன்பு நோட்டு பேசினால் கூட நோன்பு புரியும் இனி நபரத்தில் இருங்களுக்கு பேச முடியாது நோன்பான் இப்ப வந்துட்டாங்க எங்களுக்குதான் நல்லா ரேஸ் ஆகிடுது வேண்டியதா பேசுறது அப்படித்தான் என்னைய கேட்கிறேன் கோல் பண்ணி இந்த தாடி வலிச்சேரிம ஏடாத நோன்புட நான் பாதுகாத்தான் என நோன்பு முடியாதே சாப்பிட்டால்தான் முடியும் வெளியில எல்லோரும் வந்து அந்த பிள்ளை கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க அந்த எல்லா மக்களுக்கும் ஆச்சரியமா இருக்குது நாங்க என்ன என்ன உங்களுக்கு என்ன பைசியம் அந்த பிள்ளை பேசுமா நேற்று கிடைத்த பிள்ளை இன்றைக்கு எப்படி பேசுறது அப்படித்தான் கேட்டாங்க நேற்று பிறந்த குழந்தை இன்னைக்கு பேசி என்ன பேசுதுன்னு அல்லா சொல்லுறாங்க நேற்று பிறந்த குழந்தை பால் குடி பிள்ளை இன்றைக்கு பேசுகிறது அந்த புள்ள பேசின முதன் பேசினை பற்றி பேசியதாக போராட்டம் ஆக்கியிருக்கிறான் எங்க இருந்தாலும் நான் வளர்க்கிறான் அவளும் முக்கியத்துவம் இஸ்லாம் தெளித்திருக்கிறேன் தெரிந்திருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே ரமவான் ஒரு புனிதமான மாதநிதி நாங்கள் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் உரியவர்களுக்கு போய் சேர வேண்டும் ஒரு கடனாடி இருந்தார் புதுசாக இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நான் கொடுக்கலாம் அர்த்தம் என்னடா அந்த இப்ராஹிம் என்ற ஏழையுடைய பொருளை நான் வச்சுக்கொண்டிருக்கேன் அந்த பிச்சை படத்திலே நான் பெருமை வாழ்கிறேன் முடிந்தால் நான் ஏழைகளுடைய கண்ணீர் துறைப்போம் ஒரு ஏழை கையெண்ணீச்சினால் பிள்ளைகள் அழுது கொண்டு செல்ல பெருநாளை காணிக்கிறாங்க விளையாங்கி கைது அப்புறமா நீங்க ஒவ்வொருவரையும் பாதுகாக்க உறுதியாக நீத்திருப்போம் நான் ஒரு அல்லாஹனை யாரத்திலும் கையேந்தி வாழ வைக்கல அதன் அல்லாஹத்திலும் பிள்ளைகள் ஏத மனைவி மக்களோட நிம்மதியாக வாழ வைத்திருக்காங்க எனவே உறுதியாக நீய்த்தி வைப்போம் நான் ஒரு செல்வந்த செல்வந்தனாக இருக்கிறேன் நான் ஒரு பணக்காரனாக இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஊர்ல யாரும் பிச்செருக்க கூடாது என்ன மகளிர் யாரும் கண்டேங்க அதன்மான அப்பா ரபியுள்ளாஹன் ரசூலாக சந்திக்கிறேன் அதன் தாய்கார் அபி அல்லாஹா மகினாங்க சொன்னாங்க அது தாய்கார் ரபியுள்ளாஹன்கா சில நாட்களாக சாப்பிட இது கிடையாது அதனால ரசோல்லா பண்ணி காத்த முறையில் எடுத்துக்கொண்டு இன்னும் நிறைய பொருட்களை எடுத்துட்டு வந்தாங்க வந்து அதை தாய் சார் ரவி அல்லாஹானு அவசாங்க தாயே வச்சுக்கோங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் குடும்பம் பசியோடு இருக்கக்கூடாது ஏதாவது ஏற்பாடுகள் ஆமாய் உஸ்மான் வந்தார் அவங்களை கேட்டார் விஷயத்த அவர் நிறைய சாப்பாடு பொருட்களை தந்திருச்சு எப்படி சொல்லிக்கொண்டு போறார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரசூல்தாவுடைய குடும்பம் பசியோடு இருக்கக்கூடாது என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறார் எப்படியாப்பட்ட ஒரு நீயத்திலே எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை எனக்கு சந்தோஷம் உஸ்மான திருப்பி நீயும் அவரை பொருந்திக் கொள்வாயாக இருக்கணும் நான் ஊர்லே நான் டைமுக்கு டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டே மகல்லாவில் அன்றாடம் அவங்களோட தண்ணி பிள்ளுடைய பிரச்சனை பிரச்சனை தீர்ப்போம் நாங்க நாங்க என்ன செய்யறோம் நாங்க சமூகத்தில நிலைமை என்ன என்றா பிள்ளைகளுக்கு ஊடு கட்டினுக்கு இப்ப ஜீலி கட்டுறாங்க கடையுடைய ஏற்பாடு செய்யறாங்க பேரப்பிள்ளை பேரப்பி மகன் சாப்பாடு இல்லாமல் இருக்கேன் நான் பேரப்பிள்ளைக்கு சொத்து சேர்த்தா அல்லா கபூர்ல என்ன சும்மா அந்த பேர பிள்ளை இந்த சொத்தவற்றைக்கு நன்மை அனுப்ப போறான் கண்ணியமானவர்களே மிகவும்ிசித்தனமாக இருக்கும் நிறைய நான் சாப்பாடு பொருட்கள் இருக்கிறீங்களா உதவி செய்ய பார்த்த யாரும் பெரும்புறப்பாடு இல்ல ஏய் ஞாட்டையும் இல்ல திரும்ப உஸ்மான் ரவினாங்க இருநூறு தாரேன் அப்படின்னா மறுபடியும் கொடுக்கல அவங்களும் இல்லை அல்லாரும் இல்லை இப்ப மறுபடியும் உஸ்மான் ரவி எழுதினாங்க இருநூறு சொன்னேன் சாமான ரம்ப தாரேன் கையான்ஸ்மான் ராலும் பரவாயில்ல அவரை சொல்ற அப்படி எனவே கெளியமானவர்களே நாங்கள் இருக்கிற அம்மாவோடைய காலத்தில் இதனால எங்களுக்கு அல்லா தலை ஏழைகளுடைய கண்ணீர் குடைக்க ஒரு வழி ஜக்காத் என்ற ஒரு பாடம் இது நான் டைமை கூடு எடுத்திருக்கிறேன் நோன்பு காலம் யாரும் சாப்பிட்டு பிரச்சனை அல்ல எனவே நாங்கள் ஏழிகளுடைய கண்ணீர் கிடைப்போம் அதனை கணக்கிடுவோம் என்ற நாட்டை பொறுத்தளவிலே எங்களுக்கு ஜம்ஐயா உலக அகில இறங்கி ஜெம்யா எங்களுக்கு ஒரு முன்ன அதாவது கரவுகள் தந்திருக்கிறாங்க இவ்வாறு இவ்வாறு தான் நீங்கள் தசாத்துக்கு கொடுக்க வேண்டும் நாலு பேர் தான் இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட ஏழைகள் அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறமாக கடல்ல மாற்றினவங்க அதுக்கப்புறமாக புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க இவர்களுக்கு நாங்கள் தசாத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் அதாவது இந்த நேரத்திலே எங்களுக்குதான் ஆடு மாடு பிரச்சனை இந்த பகுதியில் இருக்க மாட்டாது எங்களுக்கு சங்கம் வென்றியுடைய பிரச்சனை இருக்குது சங்கம் பொருள்ல தத்தாத்து கடமையாக இருந்தா பாவிக்கக்கூடிய சங்கத்தை எங்கட வயிக்கிறாங்க எட்டு போனாங்க விட்டுருங்க அதாவது நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி பாவனைக்குரிய தங்கத்தை கடத்தி விட்டு வைத்து விட்டு ஒரு பதினஞ்சு பவுண்ட் இருபது பவுண்ட் வச்சுட்டோம்டா அதுக்கப்புறமாக மேலதிகமான தங்கங்கள் பத்தர பவுண்ட் அல்லது பதினோரு பவுண்ட் அல்லது பதினொன்றரை பவுண்ட் மூன்று விதமான கருத்தரம் இருக்குது நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யும் பத்தரை பவுன் எடுப்போம் ஆக குறைந்தது பத்தரை பவுனை எடுத்துக்கா சங்கத்தில நாங்க கணக்கு பார்க்கிற நேரத்தில் தசாத்த கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நாற்பதுல வந்து இப்ப அதாவது வியாபாரிகள் அதிகமாக இருக்கிறதுனால வியாபார பொருட்கள் நாங்கள் கணக்கு பார்க்க வேண்டும் ஆஹ் எங்களுக்கு சந்திர கணக்கிப்படி இந்த முகர் ரம் சபர் ரபியுலவல் இதில் தான் நாங்கள் கணக்கு பார்க்கணும் ஜனவரி பிப்ரவரியில் பார்த்து அர்த்தம் கிடையாது பத்து நாள் பத்து நாள் அதில் குறைஞ்சி வருது சோழன் இணையிலாம் நாங்கள் அதை வர முடிந்ததாக அதில் அரபு கணக்கின்படி சமரி சந்திர கணக்குப்படி கணக்கெட்டு நாங்கள் பொருளில் எங்களை வியாபார பொருட்கள் ஸ்டோக் எடுத்து எங்களுக்கு வர வேண்டிய கடன்கள் இதே போல எங்களை இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து இந்த பத்திர போனுக்குரிய தங்கத்துடைய விலை உதாரணமாக கணக்கு பார்த்தோம்னா இப்போது மொத்தம் அது லட்சம் அல்லது ஆறு லட்சம் தகுதியின் கூடிய இருக்கு பத்திர போன் வாங்கிறாரு போரா ஆறு லட்சம் தேவைப்படுத்தியிருந்தார் ஆறு தாண்டி எங்களோட பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டா வியாபார பொருட்கள் இருக்கக்கூடிய பணங்கள் ஏனைய வரக்கூடிய கடன்கள் எல்லாம் இருந்தால் நாங்கள் கணக்கிட்டு அதற்கு மேலாக கொடுக்க வேண்டும் பெரிய பாடம் உலகாக்களை அணுகுவோம் குறிப்பாக நாங்கள் தனித்தனியாக அந்த காத்தை கொடுப்பதை விட்டு இருந்தால் இருந்தால் அவங்க கையில் கொடுப்போம் எங்கட தலை தப்பி போச்சு அர்த்தம் அது நாங்கள் யார் யார் தகுதியானவங்க இருக்கிறாங்க அதுல குரான் ஜமா தாக்கல் இருக்கிறதுனால ஏன் நம்பிக்கையான அவங்கள்டளை பார்த்துறி தகுதியா தேவையாண்டு பார்த்து ஒரு ஆளுக்கு எவ்வளவு தேவை ஒரு பயிலுக்கு எவ்வளவு எதிரேனும் எல்லா ஏற்பாடையும் சரிவரின் தான் அவங்க செய்வாங்க வைத்து இருந்தா கூட்டு சர்காத்து முறைகளை ஊர்ல பெரியதொரு பிரச்சனை கொடுத்தாலும் கூடும் சிறந்தது முறையானது நாங்கள் பல பிரச்சனை தப்பிக்கொள்ளலாம் ஏன் யாருக்கு என்ன தேவையான பெற்றோர்கள் உறவினர்கள் மனைவி மக்கள் உலக முஸ்லீம்கள் அல்லா அனியுடைய விதமான ரமலால் இருக்கவும் ரமலால் வந்து நானும் பாவத்தை விடவில்லை அல்லாஹ் அல்லா நானும் இருபத்தேரண்டு செஞ்சிட்டு மறுகூடிய பாவியா நாங்கள் பாவத்தை இன்னும் விடவில்லை அல்லாஹ பாவங்களை விட அல்ல விளங்கிட்டாலும் நாங்கள் பாவத்தை குறி செய்த பாவங்களை பாவங்களை மன்னிக்காமல் எங்களை தபிக்கப்பட்ட கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கிறாரே அல்லாஹ் ஆனந்தே அல்லாஹ் அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக அல்லஹ் நாம தான் முடிகின்ற படதி நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொறுத்தவங்களா அல்லாஹ் யா அல்லாஹ் கோபிஷ்கிரியா அல்லாஹ் யா அல்லாஹ் உலமா முஸ்லிம்களே பாஹ்ல மெனிபாயா யா அல்லாஹ் உலமா முஸ்லிம்களே பாஹ்ல பாயா யா அல்லாஹ் தெரியோடு முஸ்லிம்களே பாஹ்ல பாயா யா அல்லாஹ் பரஸ்தீரியுடைய ஹரபுரே முஸ்லிம்களே பாஹ்ல பாயா யா அல்லாஹ் உலஹ왈 இஸ்லாம் மீருளே பாஹ்ல பாயா யா அல்லாஹ் எங்கள நாட்டே முஸ்லிம்களே பாஹ்ல பாயா யா அல்லாஹ் யா சையோடு இப்னித்து நோயால் ஹலஹ கஷ்டப்படுகிறோம் யா அல்லாஹ் நோயிலிருந்து சுகத்தை தந்துவாயா யா அல்லாஹ் இத்தனை பேர் கடனால் கஷ்டப்படுகிறோம் யா அல்லாஹ் இலை பேள வரக்கத்து இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் யா அல்லாஹ் எட துளிகள வரக்கத்தை உண்டாக்குவாயா யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள கர்ணங்கள் நல்ல வெளியூடிய பெண்கள் சரியான உறவனே அவர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவனுடைய கண்ணீர் துறைக்கக்கூடிய நல்ல ஒரு கூட்டத்திலே அல்லா ஏழைக்கு உதவி செஞ்சு உடைய சந்தோஷத்தை அடையக்கூடிய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல கூட்டத்திலேருக்கு உதவி செய்யாமல் நிறைவேற்றி உடைய கடந்த நிறைவேற்றிய நல்ல கூட்டத்திலே திருவாயாக அல்லா நான் காலமாக ஒப்படைவாய்வாய் அதிகளும் ஒரு நாள் ிவாதிகளற்ற